நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலுமேலு வாழ இலை சாற்றால் என்னென்ன மருத்துவ என்று பார்ப்போம் வாங்க வாழையிலையை தண்டு நீக்கி துண்டு துண்டாக்கி மிக்சியில் இட்டு அதனுடன் சிறிது கற்கண்டு சேர்த்து அரைத்து கொள்ளவும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும் அதனுடன் இந்த வாழையலை அரைத்த கலவையை சேர்த்து லேசாக சூடாக்கி வடிகட்டி கொள்ளவும் இந்த வாழையிலை சாறை தினம் இருவே பருகி வந்தால் பெரும்பாடு ஹேமராய்ட்ஸ் எந்த விதமான இரத்த கசிவு இருந்தாலும் அதை போக்கக்கூடியது குடல் புண் அல்சர் வயிற்றுப்புண் சிறுநீர் தாரையில் எரிச்சல் சிறுநீரக கற்கள் கழிச்சல் சீர கழிச்சல் அனைத்தையும் போக்கக்கூடியது அது மட்டுமல்லாமல் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்